வெந்தகஸ்தே சபையின் கிறிஸ்துவ நற்செய்தி கூட்டங்கள் நவம்பர் இருபத்தி எட்டு முதல் டிசம்பர் ஒன்று வரை தினமும் மாலை ஆறு மணிக்கு பெந்தகொஸ்தே சபை வளாகம் ஜி எஸ் மஹால் பின்புறம் குணவட்டம் வேலூர் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம் விஸ்வாசிகளுடைய ஜோமெல்லாம் எல்லாத்திலையும் வியாதி வேதனை ஒரு சிலர் மருந்து எடுக்கிறாங்க ஒரு சிலர் மருந்து எடுக்கிறது எடுக்கட்டாலும் எது போட்டே வியாதி அது ஒரு வல்லமையான சக்தியை அவங்களோடு போராடுது ஒவ்வொருடைய சரீரத்திலையும் பாதிப்புகள் இப்போ நல்ல பிஸ்னஸ் இதுதான் நல்ல பிஸ்னஸ் ஹாஸ்பிட்டல் தான் மெடிசன் தான் பாருங்க அந்த ரெப்ரஸன்டீவ்லாம் லட்சக்கணக்கெல்லாம் சம்பாதிக்கிறோம் அந்த அளவு இப்போதைய பிஸ்னஸ்ல ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டா என்ன செய்யும் இப்போ நம்ம ஆளுங்களே டாக்டர்ஸ் இருக்காங்க இவங்க கிளினிக் போடுறாங்க கிளினிக்கு நம்மளை கூப்பிட்டு ஜெபிக்க சொல்றாங்க என்ன ஜெபம் பண்ணணும் என்ன ஜம் பண்ணுறது நீங்க என்ன ஜெவம் பண்ணுவீங்க கத்தாவே ஸ்தோத்திரம் இந்த கட்டடத்தை கொடுத்ததுக்கா ஸ்தோத்திரம் அப்படின்ட்டு வந்துடுவீங்களா என்ன ஜெவம் பண்ணும் கடை தரம் தான் சொல்லலாம் கத்தாவே கடைக்கு வாடிக்கையாளர்களே அதிகமாக என்ன செய்வோம் கொண்டு வரோன்னு ஜபிக்கலாம் கரெக்டு கடை அது பிஸ்னஸ் இது ஆஸ்பத்திரிக்கு ஜபிக்கிறதுக்கு நோயாளிகளை கொண்டு வரும் ஜபமே ஒவ்வொரு கன்வென்சன் போட்டு நாலு எது போயிச்சு மலைய காணும் சுத்தமா அதே மாதிரிதான் விசுவாசிகள் எம்பிபிஎஸ் படிக்க வைக்கிறது பிடிஎஸ் படிக்க வைக்கிறது கடைசியில் உட்காந்து ஜமம் பண்ணணும் கத்தாவே இன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன் வாடிக்கையாளர் எழுப்பினா அவர் பாதி பேர் சாவணும் பாதி பேர் வியாதி பாதி ஆப்ரேஷன் எப்படி வந்தால் தானே சமதிக்க முடியும் ஒளியக்காரர் போய் டெடிகேஷன் பண்ணுறாரு பாஸ்டர் என்ன ஜவம் பண்ணுவார் ஹாஸ்பிட்டல் நிரம்பி வழிய வேண்டுமாண்டுவார் அப்படி தானே ஜெமிக்கணும் வேற என்ன ஜெவிக்க முடியும் சும்மா போய் தோத்திரம் தோத்திரம்னு பண்ணால் போய் ஜமம் அவங்கள ஆசீர்விக்கணும் இப்படி தான் இருக்கு பேங்க பேங்கில் வச்சு வைக்க லோனுக்கு ஃபார்ம் நிரப்பிட்டு யார்கிட்ட தான் கொண்டு வரான் ஏ ஜ பண்ணுங்க இந்த பேங்க் மேனேஜர் எப்படியாவது இதில் கையெழுத்து போட்டுடணும் அப்படி தானே ஜெம பண்ணுறாங்க இது கையெழுத்து போட்டால் உடனே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் ஒளிய கரண்டி வேறு கத்தா எப்படினாலும் இந்த லோன் என்ன செஞ்சாகணும் சேங்ஷன் அப்போ விசுவாசி யாராயிட்டான் கடனாலையா இப்படிதான் போது மாத்தி மாத்தி மாத்தி அதனாலதான் பாஸ்டர் சொல்லுவார் ஒரு பாஸ்ட் இந்த வீட கட்டிட்டு வீட்டை கட்டுவாங்க இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது இந்த காரியம் கர்த்தராள் வந்ததுமா ஒண்ணும் இல்லை கடன் வாங்கிட்டு கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லக்கூடாதுல்ல சொல்லக்கூடாது அதெல்லாம் போய் அது மாதிரி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஏசு ராஜா ஏசு ஏசுமணி ஜெயசுதாஸ் இந்த பைபிளில் ஆண்டவுடைய நாமத்தை வைக்கிற பேரே வைக்கக்கூடாது அது வந்து என்னுடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறாயின்னு அர்த்தம் உண்மையாக நான் சொல்கிறேன் அந்த சப்ஜெக்டே வைக்கக்கூடாது ஏசுங்கிற பேரை என்ன செய்யக்கூடாது இஸ்ரேல் ஜனங்கள் எகோவாங்கிற வார்த்தையை என்ன செய்ய மாட்டான் யூஸ் பண்ண மாட்டான் இப்பேசு ராஜன் வம்பு பண்ணிட்டான் நீங்க இயேசுவீங்க அதுக்குள்ள மறைஞ்சிருக்கிற பெயர் யாரு நேற்று முந்தானத்து நான் நார்வல் போகிறேன் பெரிய போர்டு கட் அவுட் வச்சுருக்கான் என்னன்னு பார்த்தா இந்த ஆயுத பூஜைக்கு விழா நடக்குது அதில் கலந்து கொள்வது யார் தெரியுமா ஜீசஸ் ராஜா யார் இந்த எஸ்ஏஎஸ் ராஜா இருக்கானே ராஜா ஹாஸ்பிட்டல் இருக்க நார் கோயில் பெரிய மெடிக்கல் காலேஜு ராஜா தெரியும்ல ராஜா பையன் பேர் தான் என்னது ஜீசஸ் ராஜா பெரிய லட்சுமி படத்தை சரஸ்வதி படத்தை போட்டு கட் அவுட் அடிச்சு சரஸ்வதி பூஜை விழாவுக்கு வருகை தரும் எஸ்ஐஏஎஸ் பல்கலைக்கழக வேந்தர் யார் ஜீசஸ் ராஜா வருகை என்று வள எவ்வளோ பெரிய தெய்வ குற்றம் தெரியுமா அது இவன் அந்த ஜனங்களை கவர் பண்ணுறதுக்காக இந்த வேலை செய்கிறான் ஆனால் அது தெய்வ நிந்தனை அது அதில் சரஸ்வதி படத்தை போட்டு அடுத்து ஜீசஸ் ராஜாவை கீழே போட்டு சரஸ்வதி மேலே இருக்கா கீழே ஜீசஸ் ராஜா சைடில் அவர் நிற்கிறார் படத்தில் நீங்கள் இப்போ போனால் கூட காவல் கிணறு ஜங்ஷனில் பார்க்கலாம் அதனால் அன்னைக்கே நான் சொல்லிடுறேன் இயேசுவே நம்ம பிள்ளைகளுக்கு இனிமேல் யாருக்கும் என்ன பேர் வைக்கக்கூடாது ஜீசஸ்ங்கிற வேர்டை நினைச்சக்கூடாது ஏசு என்றால் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அட்சிப்பவர் பைபிளை சொல்லியிருக்கு ஆப்ரஹாம் ஈசாக்கு யாக்கோபு இவர்கள் பெயர்களை உங்கள் பெயர் பிள்ளைகளுக்கு விடுங்கள் இருக்கா பைபிள் இருக்கா எடுங்க பாபோ எல்லாருக்கும் ஒன் டூ த்ரீ வைக்கணும் எவ்வளவு தெய்வீகமான பெயர்கள் எவ்வளவு இருக்கு என்ற முற்பிதாக்களின் பெயர்களை நீங்கள் வசனம் தான் சொன்ன கண்டுபிடிங்க இருக்கு நான் எதுக்காக இந்த பயிண்டுக்கு வந்தேன் அது தெய்வ பயம் முடிஞ்சிருச்சு அடுத்து வியாதியஸ்தர் நம்முடைய விசுவாசிகளில் பாதி பேரு வியாதியை சுமக்கிறார்கள் எங்க இருக்கு ஆதிமன் 48 எட்டு பதினாறா என்ன பேர் வைக்கணு வாங்குறான் மீசாக்கு இந்த பேர் தான் வைக்கலாம் தெய்வீகமான முற்பிதாக்கள் பேர் பேரு-, பேரை விட்டுவிட்டு பிதாக்கள் பிதாவுடைய பேர் குமாரனுடைய பேர் பரிசுத்தாவுடைய பேரெலாம் என்ன செய்யக்கூடாது விட கூடாது அப்போ அவன் தவறு செய்யும் போதெல்லாம் யாருடைய நாம தூஷிக்கப்படும் நேரடியா அவங்க பொண்ணுங்களுக்கு பையங்களுக்குலாம் அப்படி பேரை விடக்கூடாது தெய்வ குற்றம் ஆயிடும் அந்த சப்ஜெக்டே விடக்கூடாது ஆண்டோடைய நாம தூஷிக்கப்படக்கூடாது இருக்குல்ல நான் சொன்னது இருக்கா அதனால் நாம் இந்த நாட்களில் நம்முடைய விசுவாசிகளுடைய வியாதி சொல்கிற அச்சோம் பண்ணலாம் ரொம்ப பேர் வியாதியில் இருக்காங்க அந்த பாயிண்ட்டை விட்டு பாயிண்டை விட்டு வேற எங்கிட்ட வேண்டாம் விசுவாசிகளுக்கு ரொம்ப வியாதி கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர்லாம் ரொம்ப வேதனைப்படுறாங்க முடியல இப்போ ஒரு வீட்டில் புருஷம் மனைவி ரெண்டு பிள்ளைங்க அவங்களுக்கு ஓரளவு தான் வருமானம் அவங்கள வியாதிப்பட்டால் எங்க என்ன ஆகும் சொல்லுங்கள் புருஷன் வியாதிப்பட்டார் புருஷன் தான் அந்த வீட்டில் ஏனிங் மெம்பர் சம்பாதிக்கிறவர் இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்னு வச்சுக்காங்க அவன் வியாதிப்பட்ட என்னாகும் விசுவாசத்தில் நின்னாலும் சாப்பாட்டு கோழி கிடையாது மருந்து எடுத்துட்டா மருந்துக்கு செலவழிக்க பணம் கிடையாது அப்போ கடன் எந்த தான் வாங்கணும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே போயிடும் வண்டி கடனுக்கு தான் போவோம் இப்படித்தான் பயங்கர கடன்களில் சிக்கலில் போய் சிக்கிக்கிறாங்க வியாதியும் கூடுது கடனும் கூடுது பிரச்சனையும் துக்கங்களும் வேதனைகளும் கூடுது அதுக்கு பிறகு அவங்க அந்த விசுவாசத்தில் தடுமாறுறாங்க பின்மாற்றம் வருது சோர்வு வருது அதைரியம் வருது அப்படி ஸ்லிப் ஆயிடுறான் இதை போய் நம்ம விசாரித்து நம்ம சபைகளை தாங்கக்கூடிய அளவில் விசுவாசிகளோ ஊழியக்காரங்களோ இந்த அளவு இல்லை எனக்கு தெரியும் கிருபாசனத்தில் ஒரு பிரதர் இருக்கார் கிருபாசனத்தில் ஒரு ஊழியக்கார் வேறு யாரும் இல்லை சென்னையில் இருக்கா ஆக்சுவல சிபிஎம் பையன் சிபிஎம் பையன் எருமலூர்ல ஊழியத்துக்கு வரணும் என்ன இருந்துச்சு கடன் இருந்தாங்க எடுக்க மாட்டாங்க இவன் ஊருக்கு போய் கொஞ்சம் வேலைகள் பார்த்து நார் கோவில் சொந்த ஊர்லோ ட்ரை பண்ணி பார்த்தா முடியல அடைக்க முடியல ஊழியத்துக்கும் போக முடியல ரொம்ப அப்செட் ஆகி அப்படி இருக்கும்போது யாரோ கிருபாசனத்தில் அவனோ ஒருத்தன் கையை கொடுத்துட்டான் அவனை தூக்கி எடுத்து அது அப்படி இல்லை இப்படி இல்லை இன்னும் பெரிய கடன் கத்தர்க்காக நீ வர்றதையா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு அவன் அப்படி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி ஹெல்ப் பண்ணி கடன் அணிஞ்சிட்டான் அடைச்சிட்டான் இப்போ அவன் எங்கே போயிட்டான் கிருபாசனம் ஊழியத்துக்கும் போயிட்டான் சென்னையில் இருக்கான் ஃபேமஸ் ஆனால் எதுக்கு இது சொல்கிறேன்னா நம்ம இதில் கடன் அடைக்கவோ வசதிகளை மாற்றி கொடுக்குறது தூக்கி ஆளுங்க அவ்வளவு வசதியான ஆளுங்க நம்ம சபையில் இல்லை அப்படி மைண்டு மெச்சூரிட்டியான விசுவாசிகளும் நம்மகிட்ட ரொம்ப குறைவு ஆனால் இதுக்கு மத்தியில் இவங்க வியாதிப்பட்டு கடன்பட்டு அப்படியே அந்த குடும்பத்தில் இவங்க கடனில் இவங்க வியாதியை பார்ப்பாங்களா பிள்ளைகளுடைய படிப்பை பார்ப்பாங்களா இவங்க வியாதிக்கு பணத்தை செல்வழிப்பாங்களா பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்டுவாங்களா இப்படித்தான் பாதி பிள்ளைகளுடைய படிப்பு நெஞ்சிருச்சு நின்று போனது காரணம் அந்த பிள்ளைகளுக்கு படிக்க ஆசை இருக்கும் இப்படி எல்லாம் இருக்கு என்னது அதனால ஜோமனும் விசுவாசிகள் என்னென்ன எல்லாத்தையும் கத்தரை குணமாக்கி சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கத்தர் வர பண்ண முடியாது நல்லா ஜோ பண்ணுங்க வியாதியே வரக்கூடாது இருக்கிற வியாதி இயேசு நாமத்துல சுகமான வியாதியாய் விளவினமா இருக்கிற எல்லா தேவண்டிய பிள்ளைகளையும் குணமாக்குமாப்பா உம்முடைய தளும்புகளால் குணமாக்கும் வார்த்தையினால் குணமாக்கும் வல்லமினால் குணமாக்கும் இறக்கத்தினால் குணமாக்கும் கரத்தை குணமாக்கும் அபிஷேகத்தினால குணமாக்கும் ஆவியினால் குணமாக்கும் ஓ வார்த்தையினால ரத்தத்தினால ஜீவனால் உடலையும் சுகத்தையும் வரத்தையும் ஆரோக்கியத்தையும் தெய்வம் கடனாம் வேணுமாய் சுகவீனமாய் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்காய் அருள் விசுவாச பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைமை பாஸ்டர் சீப் பாஸ்டர் ஜோமனும் இந்தியா வந்துட்டார் கத்திர பரிபூர்ண பலத்தை யாரோ கேட்டுக் கொடுக்க முடியா ஜோமனுவீர வியாதினமாய் ஊதுபடி எத்தனையோ ஊழியர்கள் முடங்கி இருக்கிறார்கள் எல்லாரையும் சுகமாக்கி கடைசி நாட்கள் எடுத்துகிட்டு அநேக விண்ணப்பங்கள் ஆண்டவுடைய முன்பாக வெயிட்டிங் இருக்கு சில காரியங்கள்ல ராஜாக்களுடைய என்ன செய்யும் முடிவுண்டாங்க அது போல சில காரியங்களை கத்தர் பிரேக் பண்ணி வச்சிருக்கிற அப்படி சில காரியங்களுக்கு இருக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கத்திர இந்த நாட்கள்ல எடுத்து விசாரித்து அதுக்கு நீதி செய்ய முடியா முடியாது கால வழியிலேவனுடைய சன்னிதானத்தில் கடந்து வந்திருக்கிற எல்லா குடும்பங்களுக்கும் காரியங்களையும் கத்தர் பொறுப்படுத்த முடியாது கேட்டபடினால விண்ணப்பங்கள் தேவனுக்கு உந்த விண்ணங்கள பொ பரிசுத்துவங்களை எல்லாம் பலப்படுத்தி உபயோகப்படுத்த முடியாது தேவ சமூகத்துக்கு மகிமே அவருக்கு செலுத்தி சோதனம் ja